வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வெற்றியாளர்கள் எல்லாத்தையும் பாருங்களேன் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க யார் தெரியுமா திறன் படைத்தவர்கள் மட்டுமல்ல கட்டுப்பாட்டோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் பொருள் யாரெல்லாம் கட்டுப்பாட்டோடு வாழ்றாங்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது உலகம் உண்மை அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னா ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் படைத்தவர்களே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க எப்படி முதல்ல சுவை சுவை நாம் நினைக்கிறதையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆசை அந்த ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டால் உடல் வலுவாக வைத்துக் கொள்ள முடியும் உதாரணம் விளையாட்டு வீரர்கள் அதே போல நம்ம வீட்டில் தொலைக்காட்சி இருக்கு இணையதளம் இருக்கு ஆனாலும் கூட இருபத்தி மணி நேரமும் தொலைக்காட்சி முன்னாலேயே உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளுடைய கண் நிச்சயம் பாதிக்கப்படும் அதே போல ஊரு ஊருங்கிறது இந்த உடல் உபாதைகள் தோளுக்கு வரக்கூடிய செயல் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதே போல ஓசை ஓசைனா காதுகளுக்கு வரக்கூடியது அதை கட்டுப்படுத்தி அமைதியான நிலையிலே நாம் இருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல நாற்றம் நமக்கு விரும்பத்தக்க மனம் இருக்குதுங்கிறதுக்காக ஒரே இடத்துல நம்மளால இருக்க முடியாது வாழக்கூடியவனுடைய அறிவில் தான் இந்த உலகமே இயங்குமா நாம மட்டும் சொல்லல வல்லுவரும் அப்படிதான் சொல்றாரு கடந்த ஆண்டு அபிநந்தன் அப்படின்னு ஒரு இராணுவ வீரரை பக்கத்து நாட்டுக்காரங்க கடத்திட்டு போயிட்டாங்க அல்லது பக்கத்து நாட்டுல போய் சிக்கிண்டு விட்டார் அப்பொழுது அவருக்கு கொடுத்த தொல்லைகளில் ஒன்று அதிக சத்தத்தை எழுப்பி அவரை மறுத்தினாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவரை சுத்தியும் பயங்கர சத்தம் எழுப்பக்கூடிய அளவில் ஒளி ஒளிபரப்பப்பட்டது அப்ப கூட அவர் கட்டுப்பாட்டோடு இருந்தார் என்ன காரணம் என்றால் தன்னுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறனோடு அவர் இருந்தார் ஆகினால்தான் வெற்றி பெற்று வர முடிஞ்சது இதைத்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வள்ளுவர் சொல்றாரு ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவருடைய அறிவில்தான் இவ்வுலகம் கட்டுண்டு கிடக்கும் அப்படிங்கிறார் அல்லது ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவருடைய வல்லமைக்கு இவ்வுலகம் என்றும் கீழ்ப்பணியும் சொல்வார் ஆகினால் நாமும் கட்டுப்பாடோடு ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்திந்தின் வகைதெறிவான் கட்டே உலக மீண்டும் குரல் சுவை ஒளி நாற்றம் என்றைந்தின் வகைதெறிவான் கட்டே உலக இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி